அத்தனை காலங்களிலும் அந்த மாதிரி மனசு பெருமையா இருக்கணும் வழி வழியே திருத்தொண்டின் விரும்பியா உங்களுக்கு அப்பெருந்தகையார் குலப்பெருமை யாம் போடும் பெற்றியதோ எத்தனையோ பணி இருக்குது அதனால இந்த பணி இருக்கிறது மிகச் சிறப்பு கூட இது கூட இந்த மாதிரி இருக்கிறதுல ஆசிரிய பணி ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க என்ன மாதா பிதா குரு தெய்வம் இருக்கிறதுல கொஞ்சம் தவறு இல்லாமலும் அல்லவா தவறு செய்ய முடியாமலும் இப்ப அதுலயும் தவறு நடத்தின நீங்களே படிக்கீங்க செய்யலாம் இப்படியாக இருக்கிறது அதுபோல இந்த அச்சகர்ந்து இன்னும் அது விட பெருந்தகையார் குலப்பெருமை யாம் புகழும் பெற்றியது நான் சொல்ல முடியுமா நாரணர்க்கும் நான் மூவர்க்கும் அரிய ஒன்னா நாதன் சிவசிவா நாரணர்க்கும் நான் முகர்க்கும் அரிய ஒன்னாதி எம்பெருமானி என்ன பண்றோம் அதான் நினைக்கிறோம் இல்ல முடிச்சுக்கலாம் அவ்வளவுதான் சரி ஞானமான ஆரணத்தின் உட்பொருள்கள் அனைத்துமாம் அந்நலை எனவே வேதங்களுடைய உட்பொருளாக விளங்குகின்ற எல்லாமாக இருக்கிற பெருமானி எண்ணிய காலம் மூன்றும் காலை நண்பர்கள் மாலை அன்பின் காரணத்தால் அச்சிக்கும் மறையோர் எதனால் அர்ச்சிக்கிறாங்க அந்த பெருமான் இருக்கிற அன்பினால் அச்சிக்கிறார்கள் பணத்துக்காக அச்சிக்கும் என்ன பண்றது மறையோட்டங்கள் கமல மலர் கலல் வணங்கி கசிந்து அவருடைய திருவடியை வணங்கி பெருமானை வணங்குகின்றவர்கள் இந்த அச்சிக்கின்ற மறையோருடைய திருவடியும் வணங்குவோம் கசிந்து சிந்தை பூரணத்தால் நீர் பூசி வாழும் சிந்தை பூரணத்தால் சிந்தை நிறைவாக உடம்பெல்லாம் என்னன்னா உள்ளே அவங்க உள்ளத்துல இருக்கிறது திறந்தா என் நெஞ்சந்திறப்போ நிற்காண்குவரே சங்கலேக்கியம் என் நெஞ்சத்தை திறந்தேன்னா நீ பார்ப்பேன்னு ஒரு அரசனை பத்தி பாரு அது போல அவங்களுக்கு என் நெஞ்சந்திறப்போ நிற்காணும் சிவலிங்கத்தை தான் காணும் அப்படி இருக்கும்படியான அந்த புண்ணியத்தை உடையவர்களாக இருந்து சிந்தை பூரணத்தால் முறுநீரு பூசி வாழும் புனிதர் செயல் அறிந்தவா புகழலுக்கே அவங்களுடைய செயல் நெண்ணு மிகப் பெரிது ஏதோ அரியனுக்கு தெரிந்தது சொல்லி என்று சொல்லி புரிக்கிறார்